மற்றும் அபு சாயும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவில் எடுப்பி அவர்கள் இருவரும் சேர்ந்து இரண்டு ரக தொழுதால் அவ்விருவரும் அல்லாஹுவின் நினைவு கூறும் ஆண்கள் பெண்கள் கூட்டத்தில் பதிவு செய்யப்படுவார்கள் என்று நபி அலஹி அவர்கள் கூறினார்கள் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது